சத்குரு சுவாமிக்கு ஜெயகு குரு கிருப்பியார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரண கோவிந்தா கோவிந்தா தசமஸ்கம் பூர்வார்தத்தில் முப்பத்தி ஆறில் இருக்கும் கண்ணனுடைய கையால் அரிஷ்டனுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கிறாப்பிடம் வதமும் கடைசியில் மோட்சம் தான் கண்ணன் கையில் நீங்கள் ஒன்றே ஒன்று சேலஞ்சிங் கொஸ்டின் கண்ணன் கையால் ஒரு நல்ல விதமோ அதாவது பக்தி மூலமாகவோ அல்லது வந்து வெறுப்பா மூலமாகவோ எதிர்த்தோ யார் யாரெல்லாம் வந்து கண்ணன் கையால் அடிப்பட்டார்களோ முடிக்கப்பட்டார்களோ அவர்கள் அல் எல்லாருக்கும் சத்கதி தான் கொஞ்சம் கூட ஒத்தர் கூட விடலாம் இது வந்து தீர்மானமாக சொல்லலாம் இது இல்லைன்னு நீங்கள் ஒன்றா சேலஞ்ச் பண்ணுங்க இல்லைன்னு சொல் பண்ணுங்க வந்து சில பல கண்ண சம்பந்த கிருஷ்ண சம்பந்தமான கிரந்தங்களை வச்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே எடுத்துக்கலாம் அதனால் யார் வந்து கண்ணன் முடித்தாலும் அவர்கள்லாம் சத்கரி அடைந்தார்கள் ஒன்றும் இல்லை இந்த ரொம்ப ஓஹோன்னு கொண்டாடக்கூடிய அந்த வந்து குருக்ஷேத்திர யுத்தத்துலேயும் கண்ணனை பார்த்து உசிரை விட்டவங்களாம் சர்க்கரி அடைந்தார்கள் சொல்லப்பட்டது அப்படி எல்லாரும் கண்ணனை பார்த்துன்னு சத்கரி அடைந்தார்கள் இங்கேருந்து அதாவது அர்ஜுனன் சைட்ல இருந்தே இப்போ தர்மபுத்திர சைட்லேருந்து பானத்தை போட்டு அஸ்திரங்கள்லாம் போட்டு ஏத்தா சைடில் எல்லோரும் மறித்தார்கள் இல்லையா எல்லோரும் கண்ணனை பார்த்துன்னு எல்லோரும் பிராணன் விட்டார்கள் அப்புறம் என்ன சொல்லலாம் அந்த அந்த காலச்சமாக யாம் யாம் ஸ்பரந்தி சொல்கிறாரா அப்படி அந்த காலத்தில் பகவான் நினச்சுட்டே பார்த்துட்டே விட்டார்கள் அவர்களுக்கு சத்கரி கிடைச்சிது அப்படி இந்த அரிஷ்டாசரன் முடிக்கப்படுகிறான் அதுதான் சொன்னப்பட்டதே பதினொன்றாவது ஸ்லோகத்திலேருந்து இப்போ அர்த்தத்தை பார்ப்போம் அர்த்தம் சொல்லணும் மூலத்தை சேவிச்சாச்சு அர்த்தம் பார்ப்போம் அரிஷ்டாசுரன் அவன் வந்து நம்ம இவனுடைய அடியாள் கம்சனுடைய அடியாள் அவனுடைய வேலைக்கார மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அசுரன் அவன் வந்து வரான் பெரிய ஒரு மலை மாதிரி அவனுடைய அந்த திமிழ் அதுல வந்து மேகங்கள்லா ரெஸ்ட பிரஷ் பண்றதான் அப்படி இருக்கக்கூடிய வேகமா வரான் பூமியை வந்து உதச்சிண்டு புழுதியை கிளப்பிண்டு எல்லாரையும் பயம் பிடிச்சிண்டு மாடுகள்லாம் கோகுலத்தோட்டு ஓடி போயிவிடுத்து ஸ்திரீகளுடைய கர்ப்பங்கள்லாம் கலைஞ்சி புறாப்பில் எடுத்து அப்படி வரக்கூடிய அவனை அந்த கிருஷ்ண பகவான் கிரகித்வா சுங்கயோத்தம் வா அஷ்டாதச பதானி சக பகவான் கஜஹா பிரதி கஜம் ஏதா இது யானைகள் சண்டை போடுது ஒரு ஆண் யானை பெண் யானையோ இல்லை ஆண் ரெண்டு ஆண் யானைகள் பண்ணால் எது பலம் ஜாஸ்தியாக இருக்கோ அது வந்து அதனுடைய தும்பிக்கை அதனுடைய அந்த இதற்குல தந்தங்கள் மஸ்தகம் இதை வச்சு நம்ம முன்னால் ப முன்னால் தள்ளும் அதிக பலம் இருக்கக்கூடிய யானை என்ன பண்ணும் அதுக்கு பலம் இல்லாத யானையை பின்னால் தள்ளிவிடும் அந்த மாதிரி ஒரு யானை வந்து தன்னுடைய எதிராளி தாக்குற மாதிரி அந்த ரிஷபாசுரனை அவன் கால ரூபத்துல வந்திருக்கான்லையே அவனை கொம்பு கொள்ள பிடிச்சு பிடிச்சின்னு கண்ணனும் பின்னால பதினெட்டு அடி தூரம் பின்னால தள்ளினான் பிரதி அப்போவாக பின்னால் தள்ளி நான் அப்படி பின்னா அஷ்டாரிசப்பட்ட பதினெட்டு எடுத்து வரும் பன்னெண்டு அப்படி கிருஷ்ணபகவானால் பின்னால் தள்ளப்பட்ட அந்த ரிஷபாசனும் மறுபடியும் ஏந்திருந்தான் ஏந்த உடம்பு முழுக்க அப்படியே வேற்று விறுவர்த்திருந்தது கோபம் ஜாஸ்தி ஒரு என்னடா சின்ன பையன் பார்ப்பதே சின்ன பையன் பார்க்கதே அந்த ஏழு வயசு பையன் எட்டு வயசு பையன் ஐம்பது பைசு அப்படிதான் பையன் பையன் ஆனால் இட பையன் புளவு பெரிய சரீரம் படித்த நம்ம வந்து இப்படி அநாயசமாக தள்ளி விட்டானே அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்து வேகமா பெருமூச்சோட வேகமா மறுபடியும் வரான் சத்வரத்தில் வந்து நேரம் வந்து விடறான் அப்போ கண்ணன் அப்படி எதிர்த்து வரக்கூடிய அந்த ரிஷபா சொன்ன கொம்புகளை நல்ல இருக்கமா பிடிச்சுட்டு வரபோது லாகமா சைட்ல இருந்து பிடிக்கணும் நேரம் வந்து பிடிச்சானா குத்திடுவோம் சைட்ல இருந்து லாகமா வந்து கொம்ப பிடிச்சுட்டு பூமியில் தள்ளி காலால் மிதிச்சு ஈரத்துணியை பிடிப்போம் இல்லையா வெளியூர் போகிறோம் வெறும் பிழிஞ்சு பிழிஞ்சுன்னா அதை வந்து அதுதான் இது பண்ணுற தோ துவைக்கிறதுங்கிற பேராகிடுத்து ஜலத்தில் நினைய வச்சு அப்படியே புழிஞ்சு எடுக்கிறோம் அப்படி இற துணியை பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி பிழிஞ்சார் கொம்பை பிடுங்கி எடுத்து அந்த ரெண்டு கொம்பு இருக்குது அதை வந்து வேகமாக பலமாக பிடிச்சி அதனுடைய மத்தகத்துலேருந்து தலையிலேருந்து எடுத்து பிடிச்சி எடுத்து அந்த கொம்பாலையே அந்த ரிஷபாத்தனை கொன்னான் அவனுடைய கொம்பாலேயே அவனை கொண்டான் அவன் கீழே விழுந்தானும் அவன் ரத்தத்தை கக்கின்னு வரான் வளர அசருக்கு வம்மன் ஜகான் அவர் கொன்னார் அவர் அப்படி விஷானின அந்த கொம்பாலையாக கூர்மையான கொம்பாலையாக பண்ணார் நிஷ்பீடையாமசை அதாவது பிழிஞ்சார் குழந்த குழந்தை இதெல்லாம் ஆர்திரம் அம்பரம் ஏதா எப்படி ஈர துணியை நம் புழிகிறோமோ அதுப்பேடி ஆமாம் அப்படி பிழிஞ்சார் அப்படி பண்ணார் அப்படியும் அசர்க்கமான் ரத்தத்தை கக்கிண்டு இது மூத்தங்களையும் ஜலமலங்களையும் அப்படியே போய் கழிஞ்சுண்டு கால்களை உதறிண்டு கண்களை நிலக்குத்தி இருக்கிற மாதிரி அனவஸ்தி தேக்ஷனாக அப்படி நிலக்குத்தி இருக்கிற மாதிரி பிராணன் போகிறது பிராணன் போகிறபோது இவ்வளோ உபாதையும் உண்டு பிராணன் போறபோது இவ்வளவு உபாதைகளும் உண்டு சரீரத்திலோட மலை ஜலங்கள்லாம் போய் ரத்தத்தை இவன் அடிபட்டு இருக்கான ரத்தத்தை கக்கி அப்புறம் கால்கள் எல்லாம் உதறிண்டு பிராணன் போறது கண்களை வந்து நில குத்துண்டு ரொம்ப கஷ்டத்தோட அப்படி ரொம்ப கஷ்டத்தோட பிராணன் வெளியில கிளம்பி இவலோகத்தை அடைந்தான் அப்படி தேவர்கள்லாம் பார்த்து கண்ணனை புஷ்பங்களால அப்படியே வாரி எரைச்சு ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அரிம் புஷ்பகி கிரந்த அப்படி வாரி அரைச்சி ஸ்துதித்தார்கள் இப்படி ரிஷபாதிரனை கொண்டு தன்னுடைய பந்துக்களால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவரும் பந்துக்கள் ஆமா கூட இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்கள் அவர்கள் மித்தர்களோட ஸ்தோ ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட கண்ணன் கோபிகளுடைய கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவனாக கிருஷ்ணன் பலராமனோடு சேர்ந்து கோகுலத்திற்கு வந்தான் பிரவேசித்தான் அப்படி சொல்றார் விவரமா பார்ப்போம் அந்த பகவான் தன்னுடைய வேகமாக வர வரான் பாஞ்சின்னு வரான் அந்த ரிஷபாசுரன் பாஞ்சி வரக்கூடிய அந்த ரிஷபாசுரனை லாகவமாக சைடில் இருந்துட்டு சைடில் இருந்துட்டு அப்போ நேரம் இருந்தோன்னா குத்திரும் கொம்புகள் தீஷ்ண கொம்புகள் அப்போ சைடில் இருந்துட்டு அந்த கொம்புகளை பிடிச்சி அவனை அப்படி நிறுத்தி வரக்கூடிய வேகத்தை அப்படி பிடிச்சு நிறுத்தி அப்புறம் யானை என்ன பண்ணணும் யானைகள் வந்து ரெண்டு யானைகள் சண்டை போடுதுன்னா ஒன்று கொன்று அதனுடைய மஸ்தகம் அதனுடைய இது தந்தங்கள் துதி தும்பிக்கை இதெல்லாத்தையும் வச்சுட்டு அது சண்டை போடும் ஆனால் அந்த மஸ்தகத்தினுடைய அந்த பலத்தில் உள்ள வந்து பின்னதணும் பின்னறுதணும் பலமான யான பலம் குறைச்சலாக இருக்கக்கூடிய யானை பின்னால் தள்ளும் அப்படி பதினெட்டு அடி தூரம் பின்னால் தள்ளினான் பகவான் அப்படி பகவானால் பின்னால் தள்ளப்பட்ட அரிஷ்டன் பின்னால் வேகமாக அவ்வளோ தூரம் வரா வேகமாக ஒரு ஸ்பீடில் வருது அதை வந்து பின்னால் நிறுத்தி பட்டுன்னு பின்னால் தெளிவிட்ட அப்படி இருக்கும் அதனால் வந்து கிழவுந்தான் கீழ் வந்து வேர்த்த விறுவருக்க இருக்கு சரீரம் முழுக்கம் வேர்க்கும் அப்புறம் வந்து அவமானம் வேறு கோபத்தால் தன்னுடைய ஸ்திதியை மறந்து பெருமூச்சு விட்டுண்டு மறுபடியும் ஏந்து வேகமாக பாஞ்சு வரான் பாய்ந்து வந்து கண்ணனை முடிப்பதற்காக அவங்க வரும் குரோத மூர்ச்சிடாதனால ஒரு கோபத்தால் நிஸ்வசம் பெருமூச்சு விட்டு இப்படி வரபோது தபாபரந்தம் நிகரக்கிய துண்டையும் சுங்கையும் அப்படி வரக்கூடிய அவனை வந்து அரிஷ்டனை அந்த கும்பகளால் மறுபடியும் பிடிச்சு பூமியில் கீழே தள்ளி கீழே தள்ளி காலால் அவனை வச்சு மிதிச்சு ஈரத்துணியை வந்து பிழியறதுண்டு வேஷ்டி பிடிக்கணும் ஈரத்துணியை அப்படியே இதெல்லாம் வாஷ் பண்ணதுக்கெல்லாம் வேலை நேரம் கிடையாது முடியவும் இல்லை அப்படியே ஜலத்தில் வந்து அப்படியே பிழிஞ்சு ஈரத்துணி எப்படி எப்படி பிழிஞ்சு எடுப்போம் அப்படி பிழிஞ்சி வந்து அந்த அவ்வளோ பெரிய பிரஷபாசனை பிழிஞ்சு எடுத்தார் பிழியது மாதிரி பிழிஞ்சார் அப்போ அவனுடைய கொம்புகளை ந பிடுங்கி தலையிலிருந்து அந்த மஸ்தகத்துலேருந்து கொம்புகளை வந்து வேகமாக பலத்தோடு பிடுங்கி வெளியில் வந்து ரத்தத்தோடு வருது அந்த கொம்பு வந்து கும்ப இதாக இருக்கும் கூராக இருக்கும் அதை குத்துவதற்காக தானே வந்தான் அதை வச்சு முடிப்பதற்காக அவனுடைய கொம்பாலே அவனை முடித்தார் குத்தி கொண்டார் அவன் வந்து மடிந்தான் சா பிராணன் போகிறது செத்தான் அப்போ சாகிற போதும் ரத்தம் கக்கிறது அப்போது அசிற்கு மண்ணு அப்படியே ரத்தத்தை கக்கின்ட்டு இருக்கான் அப்போ மூத்தமும் சாணத்தையும் பெய்து சாணத்தையும் சிறுநீரியையும் பெய்து கால்களை உதறிண்டு பிராணன் போகிறது அப்போ கண்கள்லாம் நிலக்கூத்தி நிற்க ரொம்ப வேதனடைந்து யமலோகத்துக்கு பிராணன் போய் போய் சேர்ந்தவன் தேவர்கள்லாம் புஷ்பம் மாறி கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அப்படியாச்சு இப்படி அந்த அரிஷ்டாசுரனான காளையை முடித்து தன்னுடைய நண்பர்கள் சுற்றத்தார்கள் பந்துக்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண கண்ணன் வந்து பலராமனோட கோபிகள் கண்ணுக்கு கண்களுக்கெல்லாம் பெரிய ஆனந்தமாக விருந்தாக இருந்துட்டு கோகுலத்தை அடைந்தான் மேலே பதினாறாவது ஸ்லோகத்துலேருந்து மூலத்தை பார்ப்போம் பதினாறுலேருந்து மூலத்தை பார்ப்போம் அரிஷ்டே கிருஷ்ணன கம்சா அத்தவன் நாரோ தவன அரிஷ்டேயை கிருஷ்ண அதுபுத கம்சய அத்த ஆஹ பகவன் நாரோ தசோதைய சுதா கனியம் தவியா கிருஷ்ணமே வராமரோப்பு வசுதேன பிபியா சுதா கனியம் தவக்கா கிருஷ்ணமே வராமரோப்பு வசுதேன பிபியதான் நியோ சுமிை யா தே புருஷா ஹாஷமியோஜபோ பிரச்சலியா न्यस्थ स्वि नंदे वै याभ्या हता निशम्य तबोधपति कोपा प्रचलतेशातमसी मधत् वशुदेविघसया निवा नारधेन नारदेन, तो मृत्युमात्म निशातम असी ஆஷாத்தமி மாதத்த வசுதேவிம்சையரு நாரதேன்துத்தோ மருத்துமாத்மனாமயை பபந்தசாரிய பிரதிவருஷோ கம்ச ஆஷியகேசினம் ஜா்வாஹமய பாசை பந்தசகாரிய பிரதிய கம்சா ஆஷேசம் பிரேஷையமசன்யேமேஷபிச்சாணூர சலத்தோஷாதிஷையமசன்யேதான்மேஷபிச்சாணூரின் இருபத்தியோன்வ்லோக்கம் மருணி பர்ப்பாபரம் இருபத்தியொண்ண पदनाल वर्प अे निहते दैत्ये कृष्णन अद्भुतकर्मण कंसायाह अथ आह कंसा अथ आह நாரதோ தரிஷேகை கிருஷ்ணேன கம்சா அத்தவன் நாரோ தேசோதய சுதா கனியம் தவஷமேவம் ரோஹிணீப்பு வசுதேன பிபிய சுதா கனியம் திருஷ்டமே ராமம் சோஹிணி புசுதேன பிபியோ சுமி நந்தே வை யா தே புருஷா निशम्य तदोजपति कोपिसेंद्रिय न्यस्तौ सुे नंदे वै याभ्याहताशम्य तोजपति कोपा प्रचलतेन्द्रियमसी मधत्त वसुदेविघाशिया निवारदेन तत्सुत मृत्युमात्म निशाटमसी मधत्त वसुदेविघाश निवारदेन तत्सु मृत्युमात्म ज्ञावा लोहमी पाच बभंधसभाज्य ஷோ கம்சிய கேஷனம் ஜாத்தலோகமய பாசை பவந்த சகாரியம் பிரதியருஷம் கம்ச ஆஷ கேசினம் பிரேஷையமஹேதாம் பவாகேஷவோ தோ முஷ்டிச்சாணூர சலத்தோசலாதிக்கா பிரேஷையமாசனியேதாம் பவாமகேஷபோ தோ முஷ்டிகாணூர சலத்தோசலாதிக்கான் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் அர்த்தந்தோணம் பார்ப்போம் இதோட ஒரு இந்த ஒரு இந்த அத்தியாயத்தில் ஒரு சரித்திரம் முடிஞ்சு போச்சு இன்னொரு சரித்திரம் சொல்கிறார் புஸ்துக பிரமிகள் அற்புதமான செயல்கள் அற்புதமான லீலைகள் ஆச்சரியமான கர்மாக்கள் லீலைகள் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட கண்ணனால் அரிட்டாசுரன் முடிக்கப்பட்டான் முடிக்கப்பட்டவரும் சர்வஜர் எல்லாம் தெரிஞ்சவர் பகவான் சொல்கிற வார்த்தை ஆறுவிதமான ஒரு சிறப்புகளை காண்பிக்கிறது ஞானம் பலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் இப்படியெல்லாம் இருக்குது எப்படி கண்ணனுக்கு உண்டோ அதே மாதிரி பகவான் சொல்லப்பட்ட பெரியவர்கள் எல்லாருக்கும் அது உண்டு அது வந்து ஒரு மரியாதையாக சொல்லப்படுவது நாரதனை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து என்ன பரமாத்மாவுடைய கண்ணனுடைய பர்சனல் செக்ரட்டரி சிவன் நாராயணுடையும் பர்சனல் செக்ரட்டரி அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அணுக்க தொண்ட சொல்லுவார்ையா அந்த மாதிரி அணுக்க தொண்டர் அவருக்கு வந்து எப்ப வேணா எந்த எங்க வேணா அவருக்கு போறதுக்கு பர்மிஷன் உண்டு அவர் வந்து சிமன் நாராயணனுடைய பக்கத்தில் எப்போ வேணால் இருக்கலாம் அவர் இருப்பு உண்டு அப்படிப்பட்ட அவர் வந்து அவருடைய டைரி மெயின்டைன் பண்ணுறார் அவர் என்னென்னலாம் பண்ணணுங்கிற டைரி மெயின்டைன் பண்ணுறாரு மாதிரி அதே நேரத்தில் தரிசனம் பண்ணுறாப்புல வர்றார் அப்படிப்பட்ட சர்வஜனான அவர் யார் நாரதர் நாரதர் வந்து பக்தி சூத்திரம் பண்ணியிருக்கார் அவர் வந்து பக்தி சூத்திரம் செய்திருக்கார் அதில் என்ன காமிச்சிருக்கார் இப்போ கோபிகளை பார்த்தோம் அந்த ராசிலையில் பக்திக்கு வந்து லக்ஷணத்தை கோபிகைகளான்னு சொல்கிறார் அவர் அதாவது வாய் வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஒரு மாடலா காமிக்கலாம் அந்த மாடல் அதாவது ஒரு பிரதிமை ஒரு மாடல் இது மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அப்போ கம்சிகைகளை போல இருப்பதுதான் கோ சிறந்த பக்தர்களுடைய லட்சணம் அப்படின்னு காமிக்கிறார்கள் இல்லையா அப்படிப்பட்ட அவர் தேவ நாரதர் கம்சனிட்ட வந்து கம்சன் வந்து பார்க்குறாரு கம்சன் ஏற்கனவே சொன்ன அவனுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் அவருக்கு வந்து ஒரு எல்லோரும் அவர் வரவேற்பார்கள் அப்பப்போ செய்தி சொல்லிட்டு போகிறார் அது அதாவது வித்தியாசமாக சொல்லிட்டு போவார் அது என்ன எதனால் சொல்கிறாருன்னு அடுத்த ஆளுக்கு தெரியாது அந்த மாதிரி அசுரர்களாக இருக்கக்கூடியன்னு தெரியாது அப்போது கம்சண்ட்டை வந்து சொல்ல ஆரம்பித்தார் தேவகியனுடைய எட்டாவது கர்ப்பான் பிரசித்தையான பிரசித்தியான நிற்க பெண்ணு நட்சந்துக்கலையா இல்லை அந்த பெண்ணு வந்து யசோதியனுடைய பொண்ணு தேவகிக்கு எட்டாவது கர்ப்பம் நீங்க பார்த்த பொண்ணு இல்லையா அது அவருடைய பொண்ணு இல்லை யசோதினுடைய பொண்ணு தான் யசோதியினுடைய பிள்ளை யாருன்னா பிரசித்தியான அந்த கண்ணன் தான் கிருஷ்ணன் தான் அவன் பிள்ளை பலராமன் ரோஹிணியினுடைய பிள்ளை ரெண்டு பேரும் உங்கள்டேன்னு பயந்த வசுதேவனால உங்கள்கிட்ட பயந்திருக்கான் அவனோட தன்னுடைய சிநேகிதனான அந்த கோபுரட்ட பாதுகாத்தையும் ரட்சித்து அவன்கிட்ட மாதிரி அவன்கிட்ட கொடுக்கப்படுது நந்தே அந்த வினதோபுரட்ட அவர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டது கூடு விடப்பட்டது அதனால தான் உன்னுடைய ஆட்கள்லாம் அங்கே போனார்கள் ஞாபகம் இருக்க அவனுக்கு எல்லாம் ஒன் வே தானே இருக்கும் டூ வே டிராபிக்கே கிடையாது அதாவது அந்த கம்சனால அனுப்பப்பட்ட அசுரர்களோ அடியாட்களோ வேலைக்காரர்களோ யாராக இருந்தாலும் எல்லாரும் வந்தவர்கள்லாம் ஒன்பே தான் மதுரையில் எல்லாம் வருவார்கள் பிருந்தாவனத்துக்கும் இங்கே வந்து முடிக்கப்பட்டால் திரும்பி போகிறதுலாம் கிடையாது திரும்பியெல்லாம் நஜப்புனராவர்த்தனை கஷ் கண்ணனை முடிக்க வரவங்க கூட நச்ச புனராவர்த்தனை கண்ணனை பற்றி சொல்கிறவனுக்கு நம்ம நஜப்புனராவர்த்தனை சொல்ல வேண்டாமா ஏங்கநாதா கிருஷ்ணா தெரிய அப்படி நஜப்புனராவர்த்தனை நிஜமாக சத்தியமான விஷயம் டக்குன்னு வாயில் வந்தது நச்ச புனராவர்த்தனை அப்போ இந்த கம்சனால் அனுப்பப்பட்ட அத்தனை அசுரர்களும் நச்சப்புனராவரு எல்லாம் ஒரு பக்கம் வரார்கள் கண்ணனால் முடிக்கப்பட்டார்கள் அப்போ இதை கேட்டு கம்சனுக்கு கோபந்து கொடுத்தோம் கோபந்தோடனே இந்திரியங்கள் அப்படி இந்திரியங்கள் நான் படபடக்க தொடி துடிக்க வ மனசு ப பற பறக்க அப்படியே கல்ல வந்து இது வருது ரத்தம் ரத்தம் இருக்கிற மாதிரி கண்ணு செவந்து வசுதேவனை முடிக்கணுங்கிறதுக்காக வசுதேவன் ஜிகாம் செய்யான் கொல்வனு கொள்வனுங்கிறதுக்காக நிஷாதம் ஒரு கரியை கையில் கத்தியை கையில் எடுத்தான் நாரதர் கிருஷ்ணன் தான் பிள்ளைகள் தான் இரும்பு செங்கலியால லோகமையை பாசை இரும்பு செங்கலிகளால் அப்படிப்பட்ட பாரியாசகம் பத்னியான தேவகையோட அந்த யசோ இவரை வசுதேவரை கட்டினான் கட்டி தேவர்சியால் ஆறுதர் போன அப்புறம் கம்சன் வந்து கே எப்படி முடிக்கப்பது கண்ணனை முடிப்பதுங்க கேசிங்கிறவன் அவனுக்கு இன்னொரு வேடி அடையாள அவன் கேசிங்கிறவன் குதிரை ரூபத்தில் இருக்கக்கூடிய கேசிங்கிறவனை சொல்லி ஒன்றால் பலராமனையும் கிருஷ்ணனையும் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு கேசிங்கிற அசுரனை அங்கே பிருந்தாவனத்திற்கு அனுப்பினான் கம்சன் விவரமாக பார்ப்போம் இந்த அற்புத கண் செயல்கள் செய்கிறான் மிகவும் அதாவது ஆச்சரியகரமான கண்ணனுடைய லீலைகள் அவனுடைய பேச்சோ இல்லை அவனுடைய லீலைகளோ அவனுடைய நடை எல்லாமே ஆச்சரியங்களாம் சர்வம் அதான் மதுரம் சர்வ மது சர்வம் மதுரம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அவனுடைய இந்த அற்புத செயல்களை செய்யக்கூடிய கண்ணனால இப்படி அரிட்டன்கிற அசுரன் முடிக்கப்பட்டது அப்படி தெய்வ எல்லாவற்றையும் அவன் செய்வதை தெரிந்த எல்லாம் அறிந்த நாரத சுவாமி பகவான் நாரதன் அதனால் ஞானம் பலம் கீர்த்தி ஐஸ்வர் தேஜஸ்வி வீரியம் எல்லாம் இருக்கு அவருக்கும் உண்டு அந்த பகான் பகான ச பகவான சப்தத்தால் சொல்லப்பட்ட அவ்வளவும் அவருக்கு உண்டு அது சிவன் நாராயணுடைய கிருபையால் அவர் சிவன் நாராயணுடைய பர்சனல் செக்ரட்டரி அவருக்கு வந்து டைரி மெயின்டெயின் பண்ணுறார் அவருக்காக எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணணும்னு அன்னன்னைக்கு உண்டான ஷெட்யூல் சொல்லுவார் நீ என்ன பண்ணணும் அதே நேரத்தில் அவர் தரிசனம் பண்ணணும் அதனால் வரார் அப்போ பரவ வந்து அவருக்கு எங்கே வேணால் போகலாம் அப்போ கண்மன் கண்ணனுடைய வேலைகளை முடிப்பதற்காக அப்போ இந்த புள்ளிகளை சேர்த்து கோலம் போடுற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுறார் கோத்து விட்டுருவார் கோத்து விட்டால் வேலை நடக்கும் அதுக்கு மேலே நடக்க வேண்டிய வேலையை கவனிக்கணும் இப்போது இதுக்கு மேலே இது வரைக்கும் கண்ணன் இருந்தாச்சு இதுக்கு மேலே நடக்க வேண்டிய வேலை நடக்கணும் அதுக்கு ஏதாவது கோத்து விட வேண்டியது கோத்து விடுறதுக்காக அவர் வந்து எங்கே வேணால் போகலாம் கம்சண்ட்டை போகிறாரு போய் சொல்ல ஆரம்பித்தார்ன்னு சொன்னார் ஏ தேவகியனுடைய எட்டாவது கர்ப்பம் பொண்ணுன்னு தான் நீ பார்த்தேன் அது பொண்ணு இல்லை யசோதையுடைய பொண்ணு யசோதையனுடைய பொண்ணு தான் தேவகியனுடைய எட்டாவது குழந்தைன்னு கர்ப்பம் காண்பி அந்த எட்டாவது கர்ப்பம் தேவகியனுடைய புத்திரன் தான் கண்ணன் ரோகிணியுடைய புத்திரன் தான் பலராமன் உண்மையில் தேவகியனுடைய ஏழாவது புள்ளை தான் அந்த பலராமன் உங்கள்கிட்ட பயந்த வசுதேவன் தன்னுடைய ஃப்ரெண்டு நண்பன் மித்திரனான நண்கள்கிட்ட நந்தர் கிரந்தகோபால்கிட்ட ரெண்டு பேரையும் பிடைச்சார் அதனால் அதனால்தான் அவர்கள் தான் நீ யாரெல்லாம் அனுப்பிச்சியும் உன்னுடைய வீரர்கள் அடியாட்கள் அசுரர்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் முடிச்சார் அவர்கள் தான் எல்லாம் ஒன்வையாக வந்தது மதுராலேருந்து எல்லோரும் பிருந்தாவனம் வரார்கள் பிருந்தாவில் திருப்பி போகிறதே இல்லை எல்லாம் ஒன்வே அப்புறம் நசப்புனரா ஒருத்தரே நிஜப்புனரா ஒருத்தரேன்னு மாதிரி திரும்பியே போகிறது இல்லை எல்லாம் அங்கேருந்து நேராக எல்லாம் மேலே போயிட்டார்கள் அப்போது இதை பார்த்த போஜ போஜர்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கான் கம்சன் அசுரன் ரொம்ப கோபம் கோபத்தால் அப்படியே மனசு பட அப்படியே கண்கள்லாம் செவப்பாக போய் உதடு துடி துடித்து எழுவன் உடனே வசுதேவரை முடிப்பதற்காக அவன் கூர்மையான கத்திய வந்து எடுத்தான் உருவினான் நாரதத்தை எடுத்தார் உன்னுடைய இதெல்லாம் பண்ணாதேன் இப்போ அது முக்கியம் இல்லை வசுதேவரை வந்து வசுதேவரை வந்து நீ தண்டிப்பது முக்கியம் இல்லை உனக்கு ரெண்டு பிள்ளைகள் இந்த ரெண்டு பிள்ளைகள் தான் எவன் யாரு பலதேவனும் பலராமனும் பலதேவனும் கிருஷ்ணனும் அவர்களை பாரு இதனால உன்னுடைய அவரை திருப்பி விட்டார் அதாவது டைரக்ட் அதுக்காராவும் போனார் அவர் எல்லாத்தையும் அதாவது வேலையை முடிக்கணும் பகவானுடைய சங்கல்பம் வேலைகள் சங்கல்பம் தெரிந்தவர் சங்கல்பத்தை செயல்களை முடிப்பதற்கு போறார் திருப்பி விட்டார் சொன்ன உடனே என்ன நினைச்சான் சரி இவர்கள் வந்து நமக்கு வந்து சத்ருக்கள் அப்படின்னு நினைச்சு இரும்பு சங்கிலிகளால் வசுதேவர தேவக்கியம் வசுதேவரையும் தேவக்கியும் அப்படியே பிணைத்து இணைத்து அதாவது இரும்பு சிங்கள கட்டி போட்டு சிறையில் அடைச்சிட்டான் தேவரசி நாரதர் திரும்பி போனோடனே கேசியை கூப்பிட்டு கேசி அவனோர் அவனுடைய அடியாள் அவனை கூப்பிட்டு இந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் கொ முடிக்க வேண்டும்னு சொல்லி அனுப்பித்தான் மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ராம் ராதிகிருஷ்ணன்